அவன் தெளிவான அவற்றில் ஒரு குணம் இருந்தால் அதை அவன் விடும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பகுதி அவனிடம் தங்கிவிடும் ஒன்று அவனை நம்பினால் ஏமாற்றுவான் இரண்டு பேசினால் பொய்பேசுவான் செய்தால் ஒப்பந்த செய்த வழக்காடினால் குற்றமிழைப்பான இன்று நான்கு குணங்களை நம்பி செல்லும் அனைவசல்லம் அவர்கள் கூறினார்கள்